ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராதங்கர தலப்பில் ஸ்ராத்தினுடைய பெருமைகளை புராணங்களிலிருந்து பார்த்துன்னு வரோம் அதிலே இத்திஹாசமான மகாபாரதத்தில் ஜரத்காரூன்னு ஒரு பிரம்மச்சாரி அவர் அப்படியே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் காட்டுக்கு காடு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை அவருக்கு வயசும் ஆயிடுத்து அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு வந்து பகல் பூரா சஞ்சாரம் பண்ணுறது யாத்திரையாக போயின்ண்டே இருக்கிறது அஸ்தமனம் ஆன உடனே எங்கே போயின்னு இருக்கோமோ அங்கேயே அப்படியே தங்கி விடுறது ராத்திரி மறுநாளைக்கு காலம்புற எழுந்து மேற்கொண்டு யாத்திரையாக ஆரம்பிக்கிறது அப்படியே பன்னிட்டு வர அப்படி ஒரு நாளைக்கு ஒரு காட்டில் அஸ்தமனம் ஆகிடுச்சதுன்னு ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் தங்கிறேன் அப்படி தங்கி கண்ணை மூடிட்டு ஆழ்ந்த தூக்கம் நடந்த அலுப்பு அப்படி ஆழ்ந்து தூங்கிட்டு பொழுது ஹோன்னு நிறையா ஸ்திரீகள் புருஷர்கள் அழகிற சத்தம் கேட்கறது நடு காட்டில் காடுகளில் என்ன இப்படி அழக சத்தம் கேட்கறதுன்னு அப்படி சுற்றி சுற்றி பார்த்தால் ஒருத்தரும் கண்ணில் படலை ஆனால் ரொம்ப மனதுக்கு வேதனையை கொடுக்கறது அந்த அழுகை யாருன்னு இருட்டில் அப்படியே தேடின்னு வர்றார் நிலாவனுடைய வெளிச்சம் கீழே விழறது அதில் அப்படியே தேடின்னு வரார் வந்தால் ஒரு பெரிய பாழும் கிணறு ஒன்று நடு காட்டில் அந்த கிணத்துக்குள்ளே வந்து அந்த அழுக சத்தம் வருது யார் இந்த கிணத்துக்குள்ளேன்னு எட்டி பார்த்தா தலகுப்புற நிறையா தொங்கின்னு இருக்கா புருஷர்கள் ஸ்திரீகள் தலகுப்புற காலில் ஏதோ கொடி சுற்றிருக்கு தலகுப்புற தொங்குறா அந்த கொடிகளை எலி பெரிச்சாளிகள் அதை கடிச்சுட்டுருக்கு அந்த வேறுகளை கீழே எட்டி பார்த்தால் கிணத்துல ஜலமே இல்லை தண்ணி இல்லை ஆனால் கீழே பாம்பு இந்த துஷ்ட விஷ ஜந்துக்கள் இருக்குது கிணத்துக்குள்ளே இப்போ அந்த எலிக்கு அந்த வேற முழுமையாக கடித்து முடித்ததுன்னா இப்போ அத்தனை பேரும் தலகுப்புற மண்டை தெறிக்க கீழே விழப்போடு அத்தனை பேரும் இப்படி ஒரு நிலையை பார்த்த உடனே இவருக்கு ஒரே பரபரப்பு ஏன் நீங்கள்லாம் இப்படி தலகுப்புற தொங்கின்னு இருக்கேள் யார் நீங்களாம் அப்படின்னு கேட்டார் சத்தம் போட்டு யார் நீங்கள்லாம் ஏன் அழறேன் யார் இப்படி கட்டி தொங்க விட்டது அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டார் அப்போது அவெல்லாம் ஹோன்னு அழுதான் என்ன சொல்லுங்கோ நீங்களாம் என்ன பாப்பம் பண்ணினேன் என்ன பாப்பத்தினால இப்படி தலைகுப்புற தொங்கின்னு கேட்ட அப்போது அவெல்லாம் ஆஷ்வாசப்படுத்தின்னு பெருமூச்சு விட்டுட்டு அவெல்லாம் சொன்னா நாங்கள்லாம் ஒரு விஷயத்துக்காக தபஸ் பண்ணிகிட்டுருக்கோம் என்ன விஷயம் அப்படின்னா எங்களுக்கு சத்கதி கிடைக்கணும் நல்ல கத்தி கிடைக்கணும் நாங்களெல்லாம் பூலோகத்திலையும் இல்லாமல் அடுத்த லோகத்துக்கும் போகாமல் நட்ட நடுப்புரை தி தெரிஞ்சுட்டுருக்கோம் எங்களுக்கெல்லாம் நல்ல கத்தி கிடைக்கணும்னு நாங்கள்லாம் தபஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அழுதுண்டு இது என்ன தபஸ் இது விசித்திரமாக இருக்கே நான் கேள்விப்பட்டதில்லையே இது என்ன தபஸ் நீங்கள் பண்ணுற தபசை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்ன அந்த வேரெல்லாம் எலி கடிச்சின்னு இருக்கு அது ஒரு நாளைக்கு சுத்தமாக அருந்து போயிடுதுன்னா கீழே விழுந்தேல்னா தலை தான் முதல்ல அடிபடும் அடிபட்டதுன்னா ஒருத்தருமே பழக்க மாட்டேன் போல இருக்கே இது என்ன தபஸ் எதற்காக எங்கே சொல்லியிருக்கு இந்த தபஸ்னு ஹோன்னு அழுத அழுதுட்டு சொன்னால் நாங்கள்லாம் இந்த தபஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரம்மச்சாரி தான் காரணம் அப்படின்னா அப்படியா யார் அந்த துஷ்ட பிரம்மச்சாரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான் அப்போது இவா சொன்னால் அந்த பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கல அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு புத்திரன் பிறக்கணும் புத்திரன்னு பிறந்தால்தான் பிதற்கள்லாம் பிதற்கள்லாம் சத்கதியை அடையுவான் ஆனால் அவனுக்கு பல தடவை நாங்கள் சொல்லிட்டோம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ நீ ஒரே பையன் நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கப்படாது ஏன்னா நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் புத்திரேன லோகாஞ்சயதி பௌத்திரேன ஆனந்தியம் அஸ்னுதே அத்த புத்திரச பௌத்திரேனா பிரத்னசியாப்னோதி விஷ்டபம் அப்படின்னு சொல்கிறது புத்ரன்னு பிறந்தான்னா லோகாஞ்சயதி இந்த பூலோகத்தை ஜெயிச்சுடுறான் பூலோகத்தை ஜெயிச்சுடுறான்னா இந்த பூலோகத்தில் வாழறதுங்கிற இந்த ஒரு துக்கத்தை விட்டுடுறாவா பௌத்திரேன ஆனந்திய மஷ்ணுத்தே இந்த லோகத்தை விட்டுட்டு அடுத்த பித்ருலோகத்தை அவர்கள் அடையிறாள் பௌத்திரேன ஆனந்திய மஷ்ணுதே அந்த பையனுக்கு பையன் அதாவது பேரன் பிறந்தான்னா அந்த போன லோகத்தை விட்டு அவள் மீண்டு வரவே மாட்டாள் அந்த பித்ருலோகத்திலேயே சாஸ்வத்தமாக அவள் இருப்பாள் அனந்தமான சுகத்தை அனுபவிப்பா அத புத்திரசிய பௌத்திரேன அந்த பேரனுக்கும் பையன் அதாவது கொல்லுப்பேரன் பிறந்தான்னா பிரத்னசாப்னோதி விஷ்டபம் அவள் பித்ருலோகத்திலிருந்து கீழே இறங்காமல் மேற்கொண்டு உள்ள பிரம்மலோகத்துக்கு போயிடுவாள் திரும்பவும் கீழே வரமாட்டா அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இதுதான் கருட புராணமும் காட்டுறது ஆனால் இதெல்லாம் செய்யாமல் அவன் பிரம்மச்சாரியாகவே அனாவசியமாக தெரிஞ்சின்றிருக்கான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அதற்காக நாங்கள் அவனுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறோம் ஆனால் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் சரியான முயற்சி எடுக்க மாட்டேங்கிறான் கல்யாண விஷயமா அப்படின்னு சொல்லி அழுதான் யார் அந்த பிரம்மச்சாரி எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு அவன் பேர் ஜரத்காரூன்னு பேர் அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டது நான் தான் ஜரத்காரூ அப்படின்னு இவன் சொன்ன உடனே ஓ அந்த துஷ்டன் நீதானா அந்த அயோக்கியன் எங்களை மேலே தூக்கி விடு குச்சியால் தூக்குங்களைன்னு சத்தம் போடுறா வாழலாம் அவருக்கு ரொம்ப பயம் வந்து கொடுத்தோம் நீங்களாம் பித்திருக்கள் தான் நீங்களாம் அப்படின்னு கேட்டோம் ஆமாம் உன்னுடைய வம்சத்தார்கள் தான் நாங்களெலாம் எங்களுக்கெல்லாம் சத்கதி கிடைக்காமல் பித்ருலோகத்தில் இருந்தோம் ஆனால் நீ கல்யாணம் கார்த்திகை பன்னெண்டு உனக்கு சந்ததிகள்னு ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுனாலே பித்ருலோகத்திலேருந்து எங்களை தள்ளி விட்டுவிட்டா இங்கே கீழே நாங்கள் வந்து இப்படி தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் எங்களுக்கு செய்ய வேண்டியதான ஒத்துரிமை இல்லை நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்யவே இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிண்டு ஒரு பையன்னு பிறந்தால் அந்த பையனாவது செய்வானே எங்களுக்கு எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி சொல்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம் ஏஷ்டவ்யா பகவஹ்புத்திராக எத்யே கோபி கயாம் ரஜேத் அப்படின்னு நிறையா ஆண் குழந்தைகளை பெற்றுக்கிறது ஏன் அப்படின்னா அதில் ஒரு குழந்தையாவது கையைக்கு போய் சிராத்தம் பண்ணுவானே அப்படிங்கிறதுக்காக அதான் பழைய நாளில் நிறையா குழந்தைகளை பெற்றுப்பான் அதற்கு சூக்ஷ்மம் இது தான் ஒரே பையன் அப்படின்னா பொறுப்பு பூரா அவனுக்கு இருக்கும் அவன் சிராதம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவான் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா சிராதத்தை விட்டுடுவான் பெஷாமல் இருந்துவிடுவான் நிறையா குழந்தைகள் இருந்தால் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் பாக்கி பேர்லாம் ஸ்ரத்தையாக பண்ணுவான் அந்த நாலு குழந்தைகள் இருக்கான்னா நாலு பேரும் தகப்பனாருக்கு சாத்தம் பண்ணணும் கெய்யில் போயின்னு சங்கல்பம் பண்ணி அதில் மூணு பேரால் போக முடிஞ்சு ஒரு பையன் நான் ஸ்ரத்தையாக பண்ணினா பண்ணுவான் அப்படின்னு தான் நிறையா குழந்தைகள் பெற்றுப்பா ஏஷ்டவ்யா பகவ்புத்திராக எத்தியே கோப்பி கயாமிறது ஒருத்தனாவது போவானே கயக்கி எங்களுக்கு சாத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறையா குழந்தைகள் பெற்றுப்பா அப்படியும் இல்லை ஒரே பையனாக போயிட்டான் அவனுக்கு பையன் பிறந்தா அவனாவது எங்களுக்கு பண்ணுவானேன்னு நாங்கள் ரொம்ப ஏங்குறோம் அப்படின்னு சொன்னான் இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டான் அவள் வழி சொன்னான் அவனுக்கு என்ன சொன்னாங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்